வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதா தம் தபோனிதின் விஷ்ணவே நமோவை பிரம்மனிதயே வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டருடைய குலத்திலே தோன்றியவரான வேதவியாசரை நமஸ்கரிக்கிறோம் அவர் எழுதி கொடுத்த மகாபாரதத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் தர்மத்தை பற்றிய உபதேசம் அதில் யக்ஷன் கேட்கும் கேள்விகளுக்கு யமதர்மராஜனுடைய அம்சமாய் அவன் குமாரனாக பிறந்த யுசிஷ்டிரன் தர்மபுத்திரன் வியத்தகு பதில்களை சொல்லிக் கொண்டு வருகிறார் அதில் கடந்த இரண்டு நாம் தொடர்புடைய இரண்டு கேள்விகளுக்கு பதில் பார்க்கிறோம் சாதுவின் அடையாளம் என்ன அசாதுவின் அடையாளம் யாது சாது அனைத்து ஜீவராசிகளும் நன்கிருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர் தன்னால் இயன்றவற்றை செய்பவர் அதே அசாது தயை கருணை கிருபை இல்லாதவர் தய இல்லாதவன் அசாது தய இருக்கிறவன் சாது அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்த்தோம் அதற்காக தயாசட்டகத்தினுடைய ஸ்லோகமும் பார்த்தோம் பகவானிடத்தில் தய இருக்கவேதான் அவனுடைய ஞானமோ சக்தியோ பலமோ ஐஸ்வரியமோ நன்கு ஒளிவிடுகின்றன தய இல்லாமல் போயிருந்தால் பெருமானுடைய சக்தியின் ஞானமும் நமக்கு எதிராக போயிருக்கும் அதனால் நமக்கு ஆபத்துத்தான் வந்திருக்கும் என்று பார்த்தோம் இப்ப இவ்விடத்தில் நமக்கு ஒரு ஐயம் தோன்றும் அதாவது எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும் உயர்வு தாழ்வு என்று நாம பார்க்கணும்னு சொல்றோமே அப்ப லோகத்தில் பகவான் சிலரை சுக்கிப்பவர்களாக படைத்திருக்கிறான் சிலரை துன்பப்படுபவர்களாக படைத்திருக்கிறான் சிலரை பணக்காரர்களாக படைக்கிறான் சிலரை ஏழைகளாக படைக்கிறான் சிலரை பேரழகு பொருந்தியவர்களாக படைக்கிறான் சிலகளை அழக்சவர்களாக படைக்கிறான் அப்படி இருக்கிறச்சே இதுல உயர்வு தாழ்வு வந்து விட்டது அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை நினைப்பதுதான் சாது தனம் அப்படின்னு சொல்றதா இருந்தால் பகவானிடத்திலேயே அந்த நன்மை இருக்கிறதா தெரியுது தாழ்வுகள் ஒடேதான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது லோகத்துல உயர்வு தாழ்வு இல்லாமல் இருக்கா ஒண்ணு வாண்டாம் ஒருத்தர் ஆறடி வசரம் இருக்கார் ஒருத்தர் அஞ்சடி வசனம் தான் இருக்கார் அப்ப உயர்வு தாழ்வு அங்கேயும் இருக்கே ஒருத்தர் வெள்ளையா இருக்காரு ஒருத்தர் கருப்பா இருக்கார் ஒருத்தர் சிவப்பா இருக்கார் அங்கேயும் உள்ளதே ஒருத்தருக்கு புத்தி கூர்மையா இருக்கு ஒருத்தருக்கு புத்தி கூர்மையா அப்ப அந்த இடத்துலயும் வேறுபாடு உள்ளதே அப்ப அனைத்து லோகம் லோகத்தில் உள்ள அனைவருக்குள்ளும் வேறுபாடுகள் நன்கு தெரிகின்றன இவர்கள் எல்லாரையும் படைத்தவனார் படைப்புக்கு காரணம் யார் பகவான் தான் பகவானிடத்தில் வைஷமியம் உண்டு படைப்பின் போது நம்மை உயர்வு தாழ்வுகளோட படைத்திருக்கிறார் விஷம புத்தி பட்ட படைத்தவர் பாரபட்சம் பார்ப்பவர் உறுதலை பட்சமாக நடந்து கொள்ளுபவர் என்று நாம் பெருமான் பேரில் எத்தனையோ குற்றத்தை தலையில் சுமத்த பார்க்கலாம் ஆனால் இந்த வாதம் தப்புங்கறத்தான் வேதவியாசர் பிரம்மசூத்திரம் தன்னுடைய சாதிக்கிறார் வைஷம்யன ரொம்ப ஆச்சரியமான சூத்திரம் பெருமானுக்கு விஷம புத்தி கிடையாது அவன் ஒருதலை பட்சமாகவோ உயர்வு தாழ்வாகவோ நடந்து கொள்வதில்லை அனைவரையும் சமமாகத்தான் படைக்கிறார் நேர் எதிர்க்கு இல்லையா மமா இல்ல கண்ணால பார்த்தா தெரியுது ஆனா வேதவியாசர் சொல்ற பேருக்கும் பகவான் சமமாகத்தான் இருக்கிறார் உயர்வு தாழ்வு காட்டுவதே கிடையாது வைஷம்யம் அவரிடத்தில் நைர்கிருண்யம்னா தயாரி கிருணா இல்லாத தன்மை கருணையற்ற தன்மை எப்ப பகவான் சிலரை துக்கப்பட வச்சுட்டானோ அப்ப கருணை இல்லேன்னு சிலரை சுக்கப்பட வைத்தானோ அப்ப கருணை இருக்கிறதுன்னு கருணை இருக்கு பல பேர் இன்பப்படுகிறார்கள் கருணை இல்லை பலர் துன்பப்படுகிறார்கள் அப்ப கருணை இல்லைங்கிறது உண்மைதானே பகவானுக்கு உயர்வு தாழ்வு இருக்குங்கிறது உண்மை அவனுக்கு கருணை இல்லைங்கிறது உண்மை இது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் தோற்றும் ஆனால் அவர் என்ன பதில் சொல்றார்னா அவனுக்கு உயர்வு தாழ்வும் பார்க்க தெரியாது கருணையற்ற தன்மையும் கிடையாது கருணையே வடிவெடுத்தவனாக இருக்கிறார் கருணையே உருவாக கருணையே வடிவாக பகவான் தேவை சாதிக்கிறார் இந்த ரெண்டு குற்றங்களும் இல்லை நமக்கு தோணும் எப்படி சாமி இல்லேன்னு சொல்லுட்டா மனசு சமாதானம் அடைய மாட்டேங்கிறதே சில பேர் கஷ்டமே படுறா எனதான் தர்மபுத்திரனுக்கு நம்ம கொண்டாடிட்டே இருந்தா கூட வாழ்நாள்லாம் அவன் தான் அதிகம் கஷ்டப்பட்டான் அதே துரியோதனன் இருக்கிற வரைக்கும் நன்னா அனுபவிச்சான் போரச்ச போக போய்ட்டான் இதை போல பலதும் பாக்குறோம் சாமி வாழ நல்லவா நல்லா வாழ்க்கை முழுக்க துன்பத்திலேயே கழிச்சுடுறான் இவர்கள் தீயவர்கள் தீயவர்கள்னா இருக்கிற வரைக்கும் ஊறக்கடுத்து நன்னா வாழறான் கடைசி தானே போயிடறான் ஒருத்தருக்கு அனுபவிச்சா தானே லோகத்தார் ஒரு பாபம் பண்ண போறச்சே தலையில மட்டார விழணும் விழுந்தா விழுந்தா இது பண்றது தப்பு நான் தெரிஞ்சு அதெல்லாம் பகவான் பண்றதே இல்லை இதுக்கு நம்ம ஒரு வார்த்தை வேற வச்சுருக்கோம் அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அதுல இருந்தே பகவான் அப்ப ஒண்ணும் தண்டனை கொடுத்துடுறது இல்லையா சந்தேகம் வரும் அப்பப்ப சட்டு சட்டுன்னு திருத்தின் நாள் கடற்கர ஏன் வேடிக்கைக்காக சொல்றேன் நமக்கு அவர் தண்டனை அப்பப்பதான் குடுத்துருக்கார் ஆனா இப்ப நாம ஏற்கனவே ஒரு நாலு பிறவிக்கு முன்னாடி பண்ண பாபத்துக்கு தண்டனை அனுபவிச்சுருக்கோம்னு வச்சுங்க அப்ப கியூல இன்னும் நிறைய காத்துருக்கு இத நான் அனுபவிச்சு முடிச்சாதான் அடுத்தடுத்த பாவத்தை நாம அனுபவிக்கவே ஆரம்பிக்க முடியும் ரொம்ப பாவங்கள் முடிஞ்சுதான் அதுக்குள்ளே என்ன இருக்கு எனக்கு ஆயுசு முடிஞ்சு படுறதா அதனால இன்னைக்கு பண்ண பாவத்துக்கு தண்டனை வர்றதுக்குள்ளே அதனுடைய டேர்ன் வரைச்சே அது நாலு பிறவியாயிடும் அதனாலதான் தப்பா போடுறதே தவிர வேடிக்கைக்காக சொன்னேன் பெருமான் எப்போதும் தண்டனையை கொடுக்கிறார் பாபத்தின் பலம் அதிகமாக இருந்தால் அப்போதே தண்டனை கட்டும் இந்த பிறவியில பண்ணிருக்கிற பாபத்துக்கு இந்த பிறவியிலே தண்டனையும் உண்டு உண்டுங்கிறது தான் தெரிவிக்கிறது சொல்லும்பமாக பண்ணியிருந்தால் அப்போதே தண்டனை கொடுத்துறார் மிகப்பெருத்த புண்ணியம் பண்ணியிருந்தால் அப்போதே அதற்குரியார் மற்ற படித்து சேமிச்சுண்டே வருவர் அதனுடைய டேர்ன் வரச்சே அதற்கு பிறவி கிடைச்சது பிறவியின் மூலம் நாமும் கட்டத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் ஆகையால் பகவான் படைக்கும் உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றனவா உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன யின் இந்த உயர்வு தாழ்வுகளோட கூடின படைப்புக்கு பகவான் காரணமாகான் ஏன் அவர் காரணமாறுதில்லை என்றுதான் வேதவியாசர் பதில் தெரிவிக்கிறார் ஏனெனில் வைஷம்யனை திருண்ணேன சாப்பேஷத்வாது அந்தந்த ஜீவாத்மா தான் புரிந்திருக்கும் கர்மங்களை எதிர்பார்த்தே பிறவி எடுக்கிறபடியால் ஏற்படும் உயர்வு தாழ்வுகளுக்கோ பிறந்த விற்பாடு நான் சுகத்துக்கும் துக்கத்துக்குமோ பகவான் ஒரு நாளும் காரணமாக மாட்டான் பகவான் தான் படைக்கிறார் வாஸ்தவா ஆனால் நாம என்ன கர்மங்களை பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்தா பிறதான் அவர் படைப்ப கொடுக்கிறார் நாம என்ன கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட இது என்னுடைய புண்ணியம் இது என்னுடைய பாபம் அதை சீர்தூச்சி பார்த்து அதுக்கு தகுந்த பிறவிய பகவான் கொடுத்துருவார் கொடுக்கிற சக்தி அவருக்கு தான் உண்டு ஆனால் தான் இஷ்டப்பட்டபடி அவர் பிறவி கொடுத்துறதில்ல நாம சேர்த்து வச்சிருக்கிற கர்மத்தின்படி தான் அவர் பிறவியை கொடுக்கிறார் அப்படி இருக்கிறச்சே நம்ம கர்மா பெயர்ல குற்றத்தை ஏற்கனமா भगवान பேர்ல குற்றத்தை ஏற்ற வேண்டுமா இது நாம் சேர்த்து வைத்திருக்கிற கர்மம் அதன்படிதான் நமக்கு பிறவி கிடைக்கிறது ஆகையால் பகவானை தய இல்லாதவன் சொல்லிவிடவே முடியாது அவன் தயையோடு கூடியவர் தான் அவருக்கு உயர்வு தாழ்வு கிடையாது விஷம கிடையாது ஏனெனில் ஒருவர் ஆத்மாவும் தான் செய்திருக்கிற பாப கர்மங்களை எதிர்பார்த்தே பிறக்கிறபடியால் இது இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் வரலாம் அப்ப என்னுடைய கர்மத்தின்படி தான் நான் பிறக்கிறேனா நானே பிறந்துக்கிறேன சாமி இதுல பெருமாள் தான் படைக்கிறார் படைக்கிறார் அவரை ஒத்தரை எதுக்கு நான் ஏத்துக்கணும் அவர் தான் படைக்கிறான்னு சொன்னா நான் இருக்கிற கஷ்ட நட்டத்துக்கெல்லாம் அவரை காரணமாக ஒப்புக்கொள்ள சொல்லுங்கள் இல்ல அவர் படைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் காரணம்னா ஏத்துக்கிறேன் என்னுடைய செயல்பாடுதான் எனக்கு காரணம்னு நான் ஒத்துக்கிறேன் அப்போ பகவான நான் ஒத்துக்க வேண்டாமே ஒரு பக்கமா இருந்தா அவர் தான் ஆட்டுவிக்கிறார் அவர்தான் நீக்கமர நிறைந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் தான் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு பக்கமா இருந்தா நீ படுகிற இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நீயே காரணம் உன்னுடைய கர்மங்களே காரணம் என்றும் சொல்லுகிறோம் ரெண்டும் முரண்பட்ட வாதமா படலையா முரண்பாடில்லை எப்படின்னு பார்ப்போம் பகவான் தான் இந்த மொத்தத்துக்குமே சொந்தக்காரர் பகவான் தான் படைக்கிறார் படைக்கும் சக்தி கர்மங்களுக்கு கிடையாது படைக்கும் சக்தி கடவுளுக்குத்தான் உண்டு ஆனால் அவர் அப்படி படைக்கும் தன்னிட்டபடி படைத்து விடுவதில்லை நாம் சேர்த்து வைத்திருக்கிற கர்மங்களின் வழிதான் படைக்கிறார் இப்படி வச்சுப்போமே ஒரு நலம் ஒருத்தருக்கு சொந்தம் இந்த காணி நலம் அவரு சொந்தம் இந்த காணி நிலம் சொந்தம் இந்த காணி நிலம் சொந்தம் எல்லா இடத்துலயும் அவர் வெத விடைக்கிறார் எல்லா இடத்துலையும் தண்ணீர் பாய்ச்சார் எல்லா இடத்துக்கும் உரம் போடுறார் ஆனா இந்த இடத்துல விளச்சல் அமோகமா இருந்தது இந்த இடத்துல சுமாரா இருந்தது இந்த இடத்துல மோசமா இருந்தது உடனே இது ஏன் சுமாரா இருக்கு இது ஏன் வசத்தியா இருக்கு இது வெத வெதைச் சவருடைய குற்றம் அவர் சரியா பண்ணல அவர் தான் உயர்வு தாழ்வோட வளர்த்துட்டார் ஒரு விவசாயிக்கு இந்த தாணி நிலம் நல்லா விளையணும் அந்த தாணி நிலம் மட்டமா போடணும்னா நினைப்பு வரும் எல்லா தாணியும் அமோகமா விளைச்சல் அவன் நினைப்பான் ஆனா இந்த விளைச்சல் உயர்வு தாழ்வு ஏன் வந்தது விதைத்த விதையினுடைய உயர்வு தாழ்வாலே அது விதை நன்னா நிலம் நன்னா நன்னா வளர்ந்துடுச்சு அது இந்த இடத்துல இல்லே அதனால நன்னா வளரலே இதுக்கு உடனே உழவாளி பேர்ல குற்றம் சொல்ல முடியுமா அவர் எல்லாத்தையும் சமமாத்தான் கொண்டார் அவர் அனைத்தையும் ஒன்றாகத்தான் பார்த்தார் இது ஒரு பக்கம் உடனே ஒருத்தர் சொன்னார் சாமி எப்ப விதையினாலதான் உயர்வு தாழ்வோ நன்னா முளைச்சத்துக்கும் வித காரணமோ நான் சுமாரா முளைச்சத்துக்கும் வெத காரணமோ மட்டமா வளர்ந்து விட்டதுக்கும் காரணமோ அப்போ இதுக்கு சொந்தக்காரன் அந்த நான் ஏன் சாமி ஒத்துக்கணும் அது வேண்டாமே விதையே சொந்தக்காரன் ஆக்கி உள்ளமா பாய்சப்பட்ட தண்ணீரையே சொந்த ஆக்கலாமா நிலத்தையே சொந்தக்காரன் ஆக்கலாமா அது ஆக்க முடியாது உழவர் தான் சொந்தக்காரர் ஆனா இதுல ஏற்பட்ட உயர்வு தாழ்வுக்கு அவர் காரணமாக மாட்டார் அவர் அதுக்கு தலையற குத்தம் மாட்டார் அது அதற்கு வெத காரணம் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை இது விளைச்சல் நன்னா சுமாரா போச்சுன்னு வச்சுங்கோ அப்ப மகசூல் குறைஞ்சு போறது அதனால வருத்தம் யாருக்கு தெரியுமா வரப்போறது இப்போ தான் அவருக்கு தானே நெல்லு மூட்டை குறைய போறது இப்போ அதே போலத்தான் இங்க பகவானுக்கும் அவர் நம்மை படைக்கிறார் சமமாகத்தான் படைக்கிறார் சமமாகத்தான் சாஸ்திரத்தை கொடுக்கிறார் சமமாகத்தான் ஆழ்வாராச்சாரியர்களை படைக்கிறார் நமக்கு உபதேசத்தையும் சமமா தான் பண்ண சொல்றார் ஆனால் அந்தந்த வேதக அந்தந்த கர்மம் என்னுடைய பாப புண்ணியங்களான கர்மங்களை எதிர்பார்த்து நான் இருக்கிறேன் அப்ப ஓஹோ மகசூல் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கான் நன்னா இருக்கான் வசத்தியா போயிட்டான்னு அர்த்தம் மோசமா வந்துட்டு சரியா போர்ல காத்து கருப்பு பூச்சி போட்டு போட்டு போடுத்து அப்ப பாபம் அர்த்தம் இந்த ரெண்டு நாளையும் நஷ்டம் போய்ப்பார்கள் தெரியுமான் மகசூல் நன்னா இருக்குன்னா அப்ப ஜீவாத்மாக்கள் பலர் மோட்சத்துக்கு போயிட்டால் அர்த்தம் அப்ப பெருமாள் ரொம்ப திருப்தியா இருக்காருன்னு போறோம் அப்படி இல்லாமல் பாபத்தையே பண்ணி மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் உழந்து கொண்டிருந்தால் வருத்தப்படுறவர அதே பகவான் தான் உழவனுக்குத்தானே மகசூல் நன்னாலேன்னு வருத்தம் ஏற்பட போறது அத போல பெருமான் துன்பப்படுகிறார் துன்பம்னா என்ன மறுபடியும் முயற்சி இருக்கிறார் அடுத்த தரமும் விதை மறுபடியும் சிருஷ்டிப்போம் இவர்களை திரும்ப நாம் பெறுவதற்கு பார்ப்போம் பெருமான விஷம புத்தி கிடையாது முரண்பாடு இல்லையா அதாவது சிலர் உயர்ந்தவர்களாகவும் படைக்கப்பட்டதற்கோ இருப்பதற்கோ தெய்வம் காரணம் இல்லை குச்சம் அவனுடையது அல்ல இது அவனவனுடைய கர்மமே காரணம் அவனவனுடைய கர்மம் காரணம் அப்ப தெய்வத்துக்கு இதுல ரோலே இல்லை தெய்வத்துக்கு இதுக்கு பங்கே கிடையாது உழவாளி அனைத்துக்கும் சாமானிய காரணமோ தெய்வ மத போல சாமானிய காரணமா இருக்கார் கூடவே விசேஷ காரணம்னு ஒண்ணு வேணும் இல்லையோ அதுதான் நம்ம இடத்துல கர்மங்கள் ஸ்பெசிபிக் ரீசன் பார்த்தால் நம்முடைய கர்மங்கள் அதே பொதுவான காமன் ரீசன்ஸ் பார்த்தால் ஒரு முதலாளி இருக்கார் அந்த முதலாளி காமன் அந்த கம்பெனி முழுக்க அவர் தான் எல்லாரையும் அவர் தான் ஏற்படுத்தினார் ஃபேக்டரினாலும் அவர் தான் வாங்கினார் அவர்தான் கட்டினார் அவர்தான் பணம் போட்டார் சரி ஆனா அதுக்கு மேலே அவனவனுடைய பர்ஃபாமன்ஸுக்கு அவனவன் இன்கிரிமெண்ட் வாங்கினாலோ ப்ரமோஷன் வாங்கினாலோ இல்ல வெளியில தழுவிட்டாலோ இதுக்கு முதலாளிய காரணமாக்க முடியுமா இல்ல அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் தானே காரணம் அப்ப இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் படிதான் அவனவனுடைய உயர்வு தாழ்வு உடனே ஒருத்தர் சொன்னார் எப்போ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் படிதான் நான் நன்னா இருக்கு அப்ப இவரேதாமி நான் முதலாளின்னு ஒத்துக்கணும்னா அவர்தான் முதலாளி மொத்தத்தை ஏற்படுத்தியவரே அவர் ஒரு பக்கத்துல பகவான் முதலாளியாக இருக்கிறார் சாமானிய காரணமாக இருக்கிறார் மற்றொரு புறத்தில் நம்முடைய கர்மங்கள் விசேஷ காரணங்களாக இருக்கின்றன இதுவும் உண்மைதான் அதுவும் உண்மைதான் அதே பகவானுடைய திருவடிகளை நாம் பற்றிவிட்டோம் அப்ப வேறுபாடே இல்லாத போறதே இன்னொன்னு யோசிப்பாக்கணும் வேறுபாடுகளோடு இருக்குமே உயர்வு தாழ்வோடு இருக்குமே பெருமாள் இந்த மாதிரி படைச்சுட்டாரே படைச்சுட்டாருன்னா ஆறடி இருக்கிறதுக்க அஞ்சடியா பிறந்ததுக்கு அவர் எங்க வேறுபாடு காட்டக்கூடாது தெரியுமா நீ ஆரடி இருக்கேங்கிறதுக்காக நீ என் திருவடிகளை பத்தக்கூடாது அஞ்சடி இருக்கேங்கிறதுக்காக பத்தலாம் நீ ரொம்ப நல்லா பண்ணி பாசரத்தை ஒப்பிக்கிறேங்கிறதுக்காக என் திருவடிகளை பத்தலாம் வணக்கு ஒப்பித்தல் சக்தி போறவேங்கிறதுக்காக என் திருவடிகளை பற்றக்கூடாது யாரெல்லாம் நெச்சப்படி எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கைங்கிற பண்றோ அவர்கள்லாம் மோட்சத்துக்கு வரலாம் அது பண்ணாதவர்கள் மோட்சத்துக்கு வரக்கூடாது இப்படின்னு பேசினால் அப்ப அவர் உயர்வு தாழ்வு பார்க்கிறார் அர்த்தம் அப்ப அவருக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படி அவர் சொல்லவே இல்லையப்போ யார் வேணும்னாலும் நம்மோடு வரலாம் கிழிய ஒரு நாள் இந்த ஸ்லோகம் சொல்லணும் இல்லையோ ஒரு தன் நாய் மாம்சத்தை அடித்து உண்ணுபவனாக இருந்தாலும் துராசாரோபி சர்வாஷி நாஸ்திகா கிருத்தக்னகா புரா துராசாரோபி தாழ்ந்த ஒழுக்கமுடையவனாக இருந்தாலும் அவன் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் எவன் ஒரு பக்தன் ஆகிறானோ அவன உடனே தனக்கு சமமாக பகவான் உயர்த்தி விடுகிறான் அவன் அனைவருக்கும் சமம் என்ன திருமான் திருவுள்ளத்தில் கொள்ளுகிறான் அப்படி இருக்கிறச்சே இதுல எங்க வைஷம்யம் வந்தது எங்க உயர்வு தாழ்வு வந்ததுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் வேற கேள்விகள் இல்லாமல் இதுலேயே செலவிச்சுட்டேன் உண்டு உயர்வு தாழ்வு கிடையாது தயையை வடிவெடுத்தவர் நாம் எப்படி உயர்வு தாழ்வோடு இருக்கமோ அதுக்கு நம் கர்மம் காரணம் என்பதை புரிந்து வேண்டும் மேலும் அடுத்த கல்வி அடுத்த நாள் பார்ப்போம் நமஸ்காரம்